வணக்கம் ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினயின் புதாய் குவுவியல் நிகழ்ச்சிக்காக திருநென்றூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேன்னைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தன கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம் ஒன்று இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது பதினெட்டு ஆண்டுகள் இரண்டு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மூன்று சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் ராஜாஜி இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார் இரண்டு ஆசியாவிலேயே முதலாக நாய்களுக்கென்ற பிரத்யேகமாக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கிய மருத்துவமனை எது மூன்று சைபர் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதன் இந்திய அரசால் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்